வணக்கம் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நெற்றினையின் பொது அறிவு புவியியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக திரு சக்தி காந்ததாஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சமீபத்தில் வெளியிடப்பட்ட டெஸ்ட் போட்டி தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள அணி இந்தியா மூன்று நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் உலக சாதனை படைத்துள்ளவர் உசை போல் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த மாதத்திலிருந்து பாஸ்டேக்கை அதாவது பி ஏ எஸ் எஸ் டி ஏ ஜி பாஸ்டேக்கை அனைத்து வாகனங்களுக்கும் அரசு கட்டாயமாக்கப்பட இரண்டு மேம்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தரத்திற்கான நிலையான உணவு மதிப்பு சங்கலிகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது மூன்று நேரு நினைவக அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற விழாவில் மருகாந்தியின் டைரி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்